வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள பூ விற்க பட்ட பாடு என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் இவ ஒரு அதிர்ஷ்ட இருக்க இடம் விளங்காது நீ ஒரு மக்கு உனக்கு கணக்கு வரவே வராது நீயும் மூஞ்சியும் நீ கெட்ட கெட்டுக்கு டான்ஸ் வேறையா சந்திக்காதவர்களே இல்லை உங்கள் வாழ்விலும் இதுபோன்ற நரகல் வார்த்தைகள் முகத்தில் எரியப்பட்டிருக்கும் இதனால் முடமாகி போனவர்கள் பலர் ஊனமுற்ற உள்ளங்கள் பல பலர் முதல் விஷயம் பிறர் உங்களை பற்றி சொன்ன விஷயங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அல்ல இரண்டு உச்ச தீர்ப்புகளே மாறுதலுக்கு உட்பட்டவை மூன்று உங்களை பற்றி பிறர் சொன்னவை பெறும் காலி அபிப்பிராயங்கள் பல சமயங்களில் அவை அவசரமான அபத்தமான அபிப்பிராயங்கள் அவ்வளவுதான் வாழ்வில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் சிவாஜி இளையராஜா இப்படிப்பட்ட பலரும் இதுபோன்ற தவறான அபிப்பிராயங்களால் தாக்கப்பட்டவர்களே ஆனால் அந்த அபிப்பிராயங்களை அலட்சியப்படுத்தியதால் அப்புறப்படுத்தியதால் தான் அவர்கள் பெயரை இன்று உலகத்தில் பல உதடுகள் உச்சரிக்கின்றன பிறரது அபிப்பிராயங்களை மதிக்க வேண்டும் நம்ம கரி பூசிக்கொள்ளும் அளவுக்கா நம்மை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் பல பள்ளி பிள்ளைகள் பாழாய்போனதற்கு காரணமே அரைகுறை ஆசிரியர்களின் ஆவேசமான முத்திரைகள் தான் இவன் தானே அவன் நிச்சயம் அவன் முத்திரை குத்தும் கூட்டுறவு கடன் வங்கிகளின் பியூன் மாதிரி சில ஆசிரியர்கள் முத்திரையிடுகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் சுமந்து அந்த பிஞ்சுகள் கருகி போகிறார்கள் பிறருடைய கருத்துக்களை கேளுங்கள் பரிசீலனை செய்யுங்கள் பிறரது அபிப்பிராயங்களை அறிந்து கொள்ளுங்கள் பற்றி ஆலோசனை செய்யுங்கள் ஆனால் அவைதான் தீர்ப்பு என்று ஓர் அளவுக்கு மேல் பிறர் அபிப்பிராயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் எழுதினா போதாதா என்றார் உடனே அதை அழித்து பூ விற்கப்படும் என்று எழுதினார் அதை அடுத்த வாடிக்கையாளர் வந்து வாசித்து விட்டு நீ வாங்குறாளா என்ன விற்கிறவன் அதை ஏன் எழுதணும் சிம்பிளா ஸ்டைலா பூ அப்படின்னு போடும் போதும் என்றார் அவரது அபிப்பிராயம் மதிக்கப்பட்டது அடுத்தவர் வந்து பெண்ணிற ஆடை மூர்த்தி ஸ்டைலில் பூ என்று உதட்டை பிரிக்கி அமங்கலமா இருக்கேப்பா அழகா இங்கே பூ விற்கப்படும் அப்படின்னு போர் எழுதக்கூடாதா என்றார் எல்லாரது அபிப்பிராயங்களுக்கும் மரியாதை கொடுத்தால் நீங்கள் முன்னேறுவது கடினம் எந்த எந்த எல்லையில் யார் யாரை நிறுத்த என்று தீர்மானியுங்கள் கண்காட்சியில் செருப்பு பட்டையில் தவறு இருப்பதை ஒருவர் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று ஓவியன் கேட்டான் செருப்பு தைப்பவர் என்று பதில் வந்தது மிக்க நன்றி என்றான் ஓவியன் தன்னை மதித்த கர்வத்தில் கைகளின் அமைப்பு பற்றியும் அவர் குறை சொல்ல ஆரம்பித்தார் ஓவியன் கடுமையாக அவரை பார்த்து போதும் உன் ஆலோசனையை செருப்போடு நிறுத்திக்கொள் என்றான் எந்த எல்லை வரை பிறர் அபிப்பிராயங்களை மதிக்கலாம் என்பதற்கு இது நல்ல உதாரணம் பேண்ட் முதல் பென்டாட்டி வரை நண்பர்களின் அபிப்பிராயப்படி தேர்ந்தெடுக்கும் ஆண்கள் தோற்றுப்பாவார்கள் புடவை முதல் புருஷன் வரை தோழிகளிடம் யோசனை கேட்கும் பெண்கள் நிம்மதியாக வாழவே முடியாது எல்லோரையும் ஓர் எல்லையில் நிறுத்துங்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் எதற்கும் பிறரையே சார்ந்திருக்க ஊனமுற்றவர்கள் கூட விரும்புவதில்லை ஆரோக்கியமான நீங்கள் ஏன் எப்போதும் பிறரது அபிப்பிராயங்களை சார்ந்தே நிற்கின்றீர்கள் நான் இன்னும் கம்பீரமாக கர்ஜிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு சில நோய்கள் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம் விஞ்ஞான பரிசோதனை கூட அவற்றை விளக்கி நிற்கலாம் நான் சொல்கிறேன் அவை உங்கள் நோய் அல்ல மருத்துவரின் அபிப்பிராயமே நாளையே வேறொரு மருத்துவர் வேறொரு அபிப்பிராயம் சொல்லக்கூடும் எனவே உற்சாகமாக இருங்கள் அந்த உற்சாகமே நோய்க்கு நோயாகும் எதற்கெடுத்தாலும் பிறரை கலந்தாலோசிப்பது நிச்சயம் ஒரு நல்ல பழக்கம் இல்லை நிபுணத்துவம் வாய்ந்த விஷயங்களில் கலந்து ஆலோசிக்கலாம் ஆனால் நிற்க உட்கார புறப்பட புடவை கட்ட சாப்பிட தூங்க இப்படி எதற்கும் பலர் பிறரை சார்ந்தே வாழும் மன ஊனம் சகிக்க முடியாதது உங்கள் பிரச்சனையின் அகல ஆழம் தெரிந்து அதன் இருப்பவர் நீங்கள் மட்டுமே நீங்கள் மட்டுமே உங்களுக்கான உறுதியான முடிவை எடுக்க முடியும் ஒரு முக்கியமான விஷயம் ஆலோசனை சொல்லும் நாங்கள் யாரும் வானத்து தேவர்கள் அல்ல பூமி எங்கள் கசப்பான அனுபவங்களை கொண்டே உங்கள் பிரச்சனைகளை தீர்மானிக்கிறோம் இன்னும் ஒன்று எவரும் உங்கள் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனையாக உள்வாங்கிக் கொண்டு தீர்க்கமான முடிவு சொல்ல முடியாது காரணம் இந்த முடிவின் வெற்றி தோல்வியோ மான அவமானமோ எங்களை எந்த வகையிலும் பாதிக்காது எங்கள் யோசனைகளில் ஒரு அந்நியத்தன்மை இருக்கும் இன்னும் ஒன்று ஒரு சிலர் யாராவது நமக்கு இரண்டு வார்த்தை ஆறுதலாக பேச மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இந்த விஷவிருப்பம் வார்த்தது ஆபத்தானை மந்திர மதவாதிகள் குசாமிகள் அளவுக்கு மீறிய ஆறுதல் வார்த்தைகளால் உங்களை வசப்படுத்தி நிரந்தர ஊனமாக்கியே விடுவார்கள் இந்த சார்பு மனப்பான்மை சரியல்ல சிலிர்த்து நில்லுங்கள் பிறரை சார்ந்து வாழ்வது என்கிற ஊன்றுகோலை உதறி எறியுங்கள் காரணம் நீங்கள் ஊனமே அல்ல நன்றி வணக்கம்